தாடி வைப்பது சுண்ணத்தா பரலாம் விளக்கவும் வைக்காமல் இருப்பது ஹராமா தாடி வைப்பது சுண்ணத்து சிறைப்பது ஹராம் தாடி வைப்பது சுண்ணத்து தான் கிடையாது ஆனா தாடியை வராம இருக்கிற அளவுக்கு காலையில முளிக்கும் போலதே ஷேவிங் மிஷினு கைமா முழிக்கிறது ஹராம் தாடியை மழிக்கிறது ஹராம்ன்ற நம்மளுக்கு என்ன விளங்கிட்டாங்கன்னா இப்போ மாதிரி இவ்வளவு பெரிய தாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ண அது ஹராமே அதனால நான் தாடியே வராம் பண்ணிடுவேன் இதுல தாடியை வரவிடாமல் தடுப்பது சேவ் பண்றதுனால என்ன குறைஞ்சி போயிட போது கப்பட தாடி வச்சாடு அப்படி தீவிரவாதோ இப்படி தீவிரவாதம் சொல்லுவோமோ அந்த பிரச்சனை வந்துருமோ அந்த பிரச்சனை வந்துருமோ பொண்டாட்டினோட்டின் இதுலாம் நம்முடைய கற்பனை புரிஞ்சுங்க தாடி இல்லாத முகத்தை பெருமானா செலம் அருமையிலே குறிப்பாக கபரிலே மலக்குமார்கள் கொண்டு ரசிஸ்லாம் அந்த முகத்தை கொண்டு காட்டுவாங்க அந்த நேரத்தில் தாடி இல்லாத முகத்தை பார்ப்பதற்கு பெருமானா சல்லல்லா அலிஸ் மக்கள் விருப்படைவார்கள் என்னுடைய கூட ஹயாத் நீ ஏன் என்ன அருகதும் கேட்பாங்க சொல்லா என்ன பதில் சொல்றது நீங்க யோசிச்சுங்க அதனால தாடி வைப்பது பெருமானா சல்லல்லாத்தே குறிப்பாக தாய்மார்கள் தாய்மார்கள் நீ தாடி வைக்கிறது இல்ல பெரும்பாலான ஆண்கள் தாடி வைக்காமல் இருப்பதற்கு தாய்மார்கள் தான் காரணம் பெண்கள் தான் பெண்கள் நினைத்தால் ஆண்கள் தாடி வைக்க முடியும் என்ன சொல்ற நாங்களும் சொல்றோம் நீங்க வைக்க கூடாது அவங்க வைப்பாங்க வலியுறுத்துங்க அதனால தாடி வைப்பது பெருமான முக்கியமான சொன்னத்தை